வணக்கம் ஆகஸ்ட் இருபத்தைந்து ரெண்டாயிரத்தி பத்தொன்பது நற்றினையின் பொது அறிவு குவியலுக்காக மங்களூரிலிருந்து ஸ்ரீதர் நேற்று கேட்கப்பட்ட கேள்விகளுக்கான பதில்கள் ஒன்று ரயில்வே பாதுகாப்பு படையால் ஆபரேஷன் நம்பர் பிளேட் தொடங்கப்பட்டது இரண்டு வதன் என்ற தேசபக்தி பாடலை தூர்தர்ஷன் ஒளிபரப்பு நிறுவனம் தயாரித்துள்ளது மூன்று தமிழ்நாட்டின் பழனி முருகன் கோயில் பஞ்சாமிரதத்திற்கு சமீபத்தில் புவிசார் குறியீடு கிடைத்துள்ளது இனி இன்றைய நட்டினை பொது அறிவு குவியலுக்கான கேள்விகள் ஒன்று எந்த மாநிலம் அக்டோபர் பதினைந்தாம் தேதி ரைத்து பரோசா திட்டத்தை தொடங்க உள்ளது இரண்டு எந்த நாடு சுரபயா என்கிற திட்டத்தை அறிமுகப்படுத்தியுள்ளது மூன்று உலகளாவிய முதலீட்டாளர்கள் உச்சி மாநாடு எந்த நகரத்தில் நடைபெறவுள்ளது மீண்டும் சந்திப்போம் நன்றி